வணக்கம் லட்சணையின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தி சேவை பதினேழு மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஆர்கே நகர் தொகுதியில் நேற்று மாலை ஐந்து மணியுடன் பிரச்சாரம் முடிவடைந்துள்ளது இதுவரை இந்த இடைத்தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் ரூபாய் மூன்று கோடி வரை செலவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி ஓக்கி பாதிக்கப்பட்ட தமிழகம் கேரளா மற்றும் லட்சத்தீவிற்கு முதற்கட்டமாக ரூபாய் முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடி நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் சேதமடைந்த ஆயிரத்தி வீடுகள் சீரமைக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் தமிழக அரசின் புதிய பாடத்திட்டம் சிபிஎஸ்இ யை விட சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது குட்கா ஊழல் சம்பந்தப்பட்ட அமைச்சரை காப்பாற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை முயல்வதால் விசாரணையை தாமதப்படுத்த முயல்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பு நடத்தும் தேசிய அளவிலான அறிவியல் போட்டிக்கு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் வெற்றி மாணவர்கள் மாஸ்கோ அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கூடுதல் சிறப்பாக இந்த முறை அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக போட்டிகள் நடத்தப்பட உள்ளன 14 அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் விஞ்ஞானி மாஷா நசீம் தேசிய இளைஞர் விருதுக்கு தேர்வு பெற்றுள்ளார் பத்திரப்பதிவு துறையில் நடக்கும் ஊழல்கள் குறித்து தாக்கல் செய்த பதில் மனுவில் திருப்தி இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்து இன்று விரிவான விளக்கங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் குஜராத் தேர்தல் முடிவுகள் மூலம் பிரதமர் மோடியின் பிம்பம் தகந்துள்ளது என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார் புயல் பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மாநிலங்களவையில் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நடப்பு ஆண்டில் இருநூற்றி மூன்று பயங்கரவாதிகள் எழுபத்தைந்து பாதுகாப்பு படையினர் உட்பட 318 பதினெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என மத்திய அரசு மக்களவையில் தெரிவித்துள்ளது சீக்கியர்கள் கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்படும் விவகாரத்தை பாகிஸ்தான் அரசிடம் எடுத்துச் செல்லுமாறு பஞ்சாப் மாநில முதல் மந்திரி அம்ரிந்தர் சிங் வெளியுறவுத்துறை மந்திரி சுஷ்மா ஸ்வராஜிடம் வலியுறுத்தியுள்ளார் கேரளாவில் உள்ள இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிவித்துள்ளது கேரள அரசு அயல்நாட்டுச் செய்திகள் வெளிநாட்டு மக்கள் கனடாவில் எளிதாக வேலை பெறும் வகையில் அந்நாட்டு விசா நடைமுறைகளில் சில மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஹெச் விசாவுக்கு எதிராக நிறைய சட்டம் கொண்டு வந்துள்ள நிலையில் கனடாவின் இந்த செய்தி இந்தியர்களுக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது ஆஸ்திரேலிய மாகாண அரசு கடனுதவிக்கு தடை விதித்துவிட்டதால் அங்கு மேற்கொள்ள இருந்த நிலக்கரி சுரங்க திட்டத்தை அதானிய நிறுவனம் கைவிட்டுள்ளது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கொள்கை சீனா ரஷ்யா மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் கலிபோர்னியா மாகாணத்தில் கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக பற்றியறிந்த காட்டுத்தீ தற்பொழுது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவு காரணமாக விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வணிகச்செய்திகள் பணமதிப்பு நீக்கத்திற்கு பிறகு கணக்கில் வராத ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடியை வருமான வரித்துறையினர் கண்டறிந்துள்ளனர் போலி நிறுவனங்கள் மீது இதுவரை நாற்பத்தி கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று கிராமுக்கு பத்து ரூபாய் அதிகரித்து இரண்டாயிரத்தி ஏழு ரூபாயாக விற்பனையாகி வருகிறது பாகிஸ்தான் ஒருநாள் அணியின் துணை கேப்டன் பாபர் ஆசாம் இந்திய வீரர் விராட் கோலியை தனது முன்மாதிரி என போற்று பேசியுள்ளது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நூற்றாண்டின் சிறந்த பந்துவீச்சு என ஆஷஸ் தொடரில் ஆஸ்திரேலிய வேக பந்து வீச்சாளர் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் வீசியது என்று கிரிக்கெட் உலகமே வர்ணிக்கிறது துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வீராங்கனைகளுக்கான ஷாட்டுகளின் எண்ணிக்கையை உயர்த்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு பெடரேஷன் நிர்வாக கவுன்சில் தெரிவித்துள்ளது போர்ட் எலிசபெத் மைதானத்தில் ஜிம்பாம்பேக்கு எதிராக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கும் உலகின் முதல் நான்கு நாள் பகலிரவு டெஸ்ட் போட்டிக்கான தென்னாப்பிரிக்க அணியில் டி பில்லியாஸ் விலாண்டர் ஸ்டெயின் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஏ ரகுமா ரகுமான் இசை நிகழ்ச்சி டெல்லியில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் ரஜினிகாந்த் பங்கேற்று அவரது இருபத்தைந்து ஆண்டு திரை இசை பயணத்தை பாராட்டி பாடவும் செய்கிறார் ஊக்கி புயலால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிதி திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் மணிரத்னத்தின் அடுத்த படத்தின் கதாநாயகனாக நடிக்கும் சிம்பு அதன் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டுள்ளார் மோகன்லால் நடிப்பில் கடந்த வருடம் வெளிவந்த புலிமுருகன் படத்தில் இடம்பெற்றுள்ள இரண்டு பாடல்கள் ஆஸ்கார் விருது பட்டியலில் தேர்வாகியுள்ளன தெலுங்கில் பிரம்மோற்சவம் என்ற பெயரில் வெளியாகி வெற்றி பெற்ற படத்தின் தமிழாக்கத்தை அனிருத் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டு வருகிறது இதில் மகேஷ் பாபு சமந்தா காஜல் அகர்வால் சத்யராஜ் நாசர் மற்றும் பலர் நடிக்கிறார்கள் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் நாளும் ஒரு விதை நித்தம் ஒரு முத்து போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமெடுக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்